ார்கள் உங்களில் எவருக்கேனும் சளி உமிழ வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் தம் முகத்துக்கு நேராகவோ தம் வலப்புறமோ உமிழதாகாது தம் இடது புறமோ தம் இடது பாதத்தின் அடியிலோ அவர் உமர்ந்து குள்ளட்டும் என்று கூறினார்கள்